வணக்கம் நன்றினியின் சரித்திரம் தொற்ற சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று நவம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு நெதர்லாந்து மன்னர் மூன்றாம் வில்லியம் ஆண் வாரிசு இல்லாமல் இறந்தார் அவரது மகள் இளவரசி வில் அரசியாவதற்கு ஏதுவாக சிறப்பு சட்டம் இயற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு கொக்கோஸ் தீவுகள் பிரிட்டனிடமிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு கைமாறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மக்கள் சீன குடியரசின் பிரதிநிதிகள் முதல் ஐக்கிய நாடுகள் அவையில் சீனாவுக்காக பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு எத்தியோப்பியாவில் அரசியல்வாதிகள் அரசியல் செயல்பாட்டாளர்கள் உட்பட அறுபது பேர் இடைக்கால இராணுவ அரசினால் படுகொலை செய்யப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு இலங்கையின் கிழக்கு மாகாணத்தில் சூறாவளி தாக்கி பெரும் சேதத்தை ஏற்படுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆண்டு மவுண்ட் பேட்டன் பிரபுவை கொலை செய்த குற்றத்துக்காக ஐரிஷ் குடியரசு இராணுவத்தைச் சேர்ந்த தாமஸ் மெக்மாகன் என்பவருக்கு டப்ளினில் ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு தெற்கு இத்தாலியில் இடம்பெற்ற நிலநடுக்கத்தினால் நான்கி நான்காயிரத்தி எட்நூறு பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆண்டு உலகின் முதல் ஸ்மார்ட் போனான ஐபிஎன் சைமன் என்ற போன் அமெரிக்காவில் அறிமுகப்படுத்தப்பட்டது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வாரக்கணக்கில் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டங்களை அடுத்து ஜார்ஜியா நாட்டு அதிபர் எட்வர்ட் செவர்னாட்ஸே பதவி விலகினார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு லைபீரியாவின் தலைவராக அலென் ஜான்சன் சர்லிப் தேர்வு செய்யப்பட்டார் ஆப்பிரிக்க நாடு ஒன்றின் முதலாவது பெண் தலைவர் இவராவார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தமிழகத்தில் அரியலூர் மாவட்டம் உருவாக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பிலிப்பைன்ஸில் எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் ஆதரவாளர்கள் ஐம்பத்தி பேர் படுகொலை செய்யப்பட்டனர் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஏமன் நாட்டில் 11 மாதங்கள் எதிர்ப்பு போராட்டங்களை அடுத்து ஏமன் அரசுத் தலைவர் அலி அப்துல்லா சாலி பதவியை விலகினார் இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு ஆஷ்துரை திருநெல்வேலி மாவட்ட ஆங்கிலேய கலெக்டர் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு நீரத் சந்திர சௌத்ரி வங்காளதேச ஆங்கிலேய வரலாற்றாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சுரதா தமிழக கவிஞர் எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஏ சீனிவாசன் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு சத்தியசாயி பாபா தென்னிந்திய துறவி இந்து மெய்யியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தீசு கிள்ளிவளவன் தமிழக அரசியல்வாதி எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சேவை சண்முகம் தமிழக மொழியியலாளர் கல்வெட்டு ஆய்வாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜீவா ஜீவரத்தினம் ஈழத்து கவிஞர் எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு விஜயகலா மகேஸ்வரன் இலங்கை அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பிரகாஷ் வீரசாஸ்திரி சமஸ்கிருத அறிஞர் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நாக சைதன்யா தெலுங்கு திரைப்பட நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பூர்ணிதா தென்னிந்திய திரைப்பட தொலைக்காட்சி நடிகை இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு ஜெகதீஷ் சந்திர போஸ் இந்திய இயற்பியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு மு திருச்செல்வம் இலங்கை தமிழ் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு லலிதா தென்னிந்திய திரைப்பட நடிகை நடன கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு மு அருணாச்சலம் தமிழக தமிழறிஞர் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு முரசொலிமாறன் தமிழக அரசியல்வாதி இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு வீரபாண்டி எஸ் ஆறுமுகம் தமிழக அரசியல்வாதி இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு செல்வா கனகநாயகம் ஈழத்து பேராசிரியர் எழுத்தாளர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கே சுபாஷ் தமிழ் இந்தி திரைப்பட இயக்குனர் திரைக்கதை ஆசிரியர் மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே